என்று கூறியதை நாங்கள் நூறு தடவை எண்ணினோம் அபு தா ஒன்று ஐந்து ஒன்று திருமிதி மூன்று நான்கு மூன்று நான்கு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறாரான் துவாவின் பொருள் இறைவா என்னை மன்னிப்பாயாக என் பாவ மன்னிப்பை ஏற்பாயாக நீயே பாவ மன்னிப்பை ஏற்பவன் இரக்கமில்லவன்